வணக்கம் செப்டம்பர் ஏழு இரண்டாயிரத்தி நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரவக் கோட்டை நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று முதல் மனித ரோபோவை விண்வெளிக்கு அனுப்பியுள்ள நாடு ரஷ்யா இரண்டு இந்திய ராணுவத்தின் ராணுவ நல வீட்டு வசதி அமைப்பிற்கும் மற்றும் டாடா ரியாலிட்டி மற்றும் ஹவுசிங் கம்பெனி என்ற நிறுவனத்திற்கும் சமீபத்தில் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது மூன்று இந்திய கிரிக்கெட் அணியின் புதிய பேட்டிங் பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் விக்ரம் ரத்தூர் என்பவர் ஆவார் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று எந்த ஆண்டு முதல் முதல் நிறுவனங்களுக்கான சட்டம் கொண்டு வரப்பட்டது இரண்டு ஊக்க விதிவீரல் காரணமாக எந்த இந்திய கிரிக்கெட் வீரரை பி இடைநீக்கம் செய்துள்ளது மூன்று சமூக கண்டுபிடிப்பிற்கான புதிய திட்டம் இதன் தொடங்கப்படும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்